பாணம் ஐம்பத்தி மூன்று இறைவனின் வேதனை இறங்கிய இடங்களிலும் உயிருடன் மனிதர்கள் புதையுள்ள இடங்களிலும் தொழுவது நம்ரூது கூட்டத்தினர் உயிருடன் புதையுண்ட பாபிலூன் என்னும் இடத்தில் அழிரலியல்லாகும் அவர்கள் தொழ விரும்பவில்லை என கூறப்படுகிறது